என்ன சதீமாமா நற்றினை என் ஆயிரம் ஆகுது நாள் கொண்டாடி கலக்கி விட்டியாடா வாடா அப்பகுட்டி வரவே மாட்டேங்கிறீங்களே சரி சரி சொல்லுங்க என்ன ஆயிரம் ஆகுது இருந்துச்சு அதான் பாத்திருப்பியாடா நேர்கள்லாம் நிறைய வாழ்த்துக்கள் சொன்னாங்க அது எழுத்து நம்ம ஏதாவது போட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாரும்தான் பாத்திருப்பாங்க நண்பர்கள்லாம் ஏமாமா இருந்தாலும் இவ்வளவு எதிர்பார்க்கலாமா அப்படியே எங்க அப்பா வேற ஓட்டு வரிசை அனுப்பிக்கிட்டே உள்ள இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாடா இன்னும் நிறையா வந்துச்சு சரி எல்லாத்தையும் போட்டாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப இது வரைக்கும்னு சொல்லிப்பட்டு நிறைய பேர் வார்த்தைகள் வெறும் இந்த கைதட்டுற மாதிரி வணக்கம் சொல்கிற மாதிரி அப்புறம் வாழ்த்து சொல்கிற மாதிரியான அந்த படங்கள்லாம் நிறைய அனுப்பியிருந்தாங்க சரி அதுகளையெல்லாம் போட்டோம்னா அது ரொம்ப பார்க்குறவு கொஞ்சம் எச்சிரவார்க்கு வேண்டியதே அதெல்லாம் போடலை ஆனால் அந்தமாதிரி விஷயங்கள் தான் நிறைய வந்துச்சு இருந்தாலும் எழுத்துக்களில் வந்ததையும் குரல் பதிவாக வந்ததுகளை மட்டும் நம்ம எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டோம் சரி மக்கள்லாம் கேட்கட்டும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ட்டு இருந்தாலும் பெரிய விஷயந்தான் மாமா நீங்க பண்ணி இருக்கிறது நம்ம என்னடா பண்றோம் நம்ம ஒரு ஆள் தனியாக பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்குன்னு ஒரு குழு இருக்கிறாங்க அந்த குழுவுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த பண்றாங்க சரி எல்லாருமே சேர்ந்து பண்றதுனால அது கொஞ்சம் நல்லா சுலபமாக பண்ண முடியுது தனி ஒரு ஆளதெல்லாம் பண்ணிட்டேன்னு ரொம்ப சிரமப்படாது இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் நீங்க ரொம்ப தன்னடக மாதிரி தெரிய ஒரு விஷயத்தை ஒரு நூறு நாள் தொடர்ச்சியாக பண்ணிட்டாலே அதெல்லாம் ஒரு பெரிய சாதனமாம் அதுக்கு மேலெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது ரொம்ப சிரமம் ஆனால் நீங்கள் வந்து ஆயிரம் நாட்கள் வந்து அட்டகாசமாக பண்ணி முடியலை உண்மையில ரொம்ப பாராட்டுறமாம்மா போதும்டா போதும்டா ரொம்ப புகழாது இன்னும் முக்கியமாக நம்ம நேர்கள்ட்ட நல்ல ஒரு ஆதரவு இருக்குது அதனாலதான் அதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு ஆர்வமும் இருக்குது அது என்னம்மா ஆமாம் இந்த ஆயிரமாவது நாளுக்கு ஏதாவது உழா எடுப்பிய எல்லோரும் வருவாங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் வாட்டுங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து இப்படி வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் அனுப்பிச்சு டக்குன்னு முடிச்சு முடிய ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறியே நீங்கள் இல்லைடா இல்லைடா அப்படி கிடையாதுடா நம்மளும் ஆயிரமாவது நாளைக்கு ஒரு விழா எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த சில நபர்களுக்கு கலந்த பரிசெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் அதெல்லாம் கூட கொடுக்கலாம் முடிவுல தான் இருந்தோம் ஆனா வந்து என்ன வந்து என்ன ஏன் அவசரப்படாத மாணவர்களுக்கெல்லாம் இப்ப வந்து தேர்வு நேரமா இருக்குது மாணவர்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி அதுல ஒரு மும்மரமா இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம வந்து விளா அப்படி இப்படின்னு சொன்னோம்னா மக்கள் வந்து வந்து உறக்கு ரொம்ப சரணமா இருக்கும் யோசிப்பாங்க அதனால ஒரு சிலர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தணும் இந்த மாதிரி ஆயிரம் ஆகுது நாள் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லோரும் பெரும்பாலான சொன்னது இந்த கருத்தை தான் சொன்னாங்க ஐயா இப்ப வந்து தேர்வு நேரமா இருக்குது பிள்ளையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல எல்லாம் ஊரு விட்டு ஊர்லாம் வர்றதுங்கிற சிரமம் நம்ம சொந்தக்கார வீட்டுகள் ஒரு விசேஷம் நம்ம போறதுக்கு யோசிக்கிறோம் அதனால இந்த நேரத்துல வேண்டாம் பாரிச்சி எல்லாம் முடியட்டும் அப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு இதெல்லாம் நிதானமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து சொன்னாங்க ஓஹோ இதெல்லாம் வேற நீங்க கேட்டீங்களா சொல்லிருக்காங்களா இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்ல ஆமாடா ஆமாடா சொல்லணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள ஆயிரம் மாதம் நாள் சரி அப்படியே சொல்லிக்கலாம்டிருந்தா அப்படியே விட்டு போச்சு அதனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பரிச்சையெல்லாம் வந்து இப்போ இந்த ஏப்ரல் மாசம் முடிஞ்சிடும் அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க ஏப்ரல் கடைசியில இல்லது மே மாசம் துவக்கத்துல ஒரு நாள் நம்ம எல்லாரையும் வர சொல்லி ஒரு இடத்துல வச்சு ஒரு இவ்வளோ மாதிரி பண்ணலாம்னு ஒரு யோசனை இருக்கு பார்ப்போம் மக்கள்லாம் ஒத்துழைச்சாங்கன்னா நேர்களெல்லாம் வர்றதுக்கு ஆர்வம் கட்டினாங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தையும் பண்ணலாம்னு இருக்கிறோம் பார்ப்போம் அப்படி செய்வோம் அப்படியேதான் சொல்லும் பண்ணுங்க எவ்வளவு நாளைக்குதான் வாட்ஸ்அப்லயே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாரையும் நேரில் பாக்கலாம்ல அவங்களையும் என்னதான் உண்மையில சொல்றாங்க இப்படி ஆயிரம் நாள் ஓட்டு எழுத்துக்கிட்ட கிடைக்க என்ன எவ்வளவு நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் போறிய ஏன் இப்படி பண்றிய இதனால உங்களுக்கு என்ன ஏதாச்சும் சம்திங் வருதாமாமா ஆடா என்னடா யாருடா நமக்கு அதெல்லாம் கொடுப்பா இதெல்லாம் வந்து ஒரு பொது நல சேவையா பண்றதுடா இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் அந்த மாதிரி இருக்கிற விதை அது பண்ண முடியும் இது எதை எதிர்பார்த்து பண்ணுறதில்ல ஏதோ முக்கியமாக அந்த தமிழுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதாண்ட இதோடைய தாரக மந்திரமாக நம்ம வச்சுருக்கிறோம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே அதை வந்து அதனுடைய பெருமையை நம்ம சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் அது நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம அதை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி பாரு ஆர்வோர்டு யூனிவர்சிட்டியில் இதை இதற்குன்னு ஒரு இருக்கை ஏற்படுத்துங்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு வேறதுக்கு முன்னாக்கட்டு பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம தமிழுக்குன்னு எதாவது ஒன்று செய்யணும் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுற மாதிரி தெரியலையே நம்ம வந்து தமிழில் வந்து தினந்தோற செய்திகள் கொடுக்குறோம் அப்புறம் தமிழில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல இலக்கிய சம்பந்தமான விஷயங்களையும் சொல்கிறோம் அதெல்லாம் கூட இப்போ என்ன நிகிட்டிங்கன்னா தமிழ் ஆர்வத்தை கொண்டு வரணும் அதுதான் வந்து முக்கியமாக நம்ம அடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலை அதனால மாணவ மாணவிகள் எல்லாம் தமிழில் பேசி அவங்க நமக்கு அனுப்பி அதை வந்து நம்ம நட்டினையில் ஒளிபரப்பி அவங்களுக்கு பரிசுகளை கொடுத்து ஊக்குவித்து இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட அந்த தமிழனுடைய ஆர்வத்தை கொண்டுகிட்டு வரணும்டா ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து அவர்கள்ட்ட தான் இருக்கிறாங்க அவங்கதான் அடுத்த இந்த வந்து காப்பாற்ற போகிறவங்க அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஆர்வத்தை கொண்டுக்கிட்டு வரணும் எங்கே ஒரு நாள் ஆங்கிலத்தில் ஒரு மதிப்பாக இருக்குது தமிழில் பேசினாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையை மாறணும் அதுக்கு தமிழில் வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் இதுக்கு வந்து நிறைய தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க தமிழ் இருக்கக்கூடிய அந்த தமிழோட பழம்பெருமைகள் தெரிந்த நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வெளியே எடுத்து சொல்லணும் அதை வந்து நம்ம நற்றினை மூலமாக எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இது தண்டை நம்ம செய்ய வேண்டிய வேலை இதை நம்ம நம்ம சிறப்பாக செய்யணும் இதுக்காக நம்ம ஒரு குழுவை ஒன்று ஏற்பாடு பண்ணணும் அந்த குழுவில் இருக்கக்கூடியவெல்லாம் சேர்ந்து தமிழில் இன்னும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி இதை ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டுகிட்டு வரும் நம்மளை அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்குத்தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்ப்போம் இதெல்லாம் போக போக இதெல்லாம் ஒன்று ஒன்றா செய்வோம் அதாவது இதெல்லாம் நடக்கிறப்போ நடக்கும் அது வரைக்கும் நம்ம விடாமல் இதை வந்து கொண்டு செலுத்திக்கிட்டுருக்கணும் ஒன்று வரலையே நடக்கலையே செய்யலையே நினச்சி விட்டோம்னா பாந்தாலும் விட்டு போயிடும் சரி சரி என்னவோ செய்யுங்க என்னென்னமோலாம் சொல்கிறீம்மாம் ஆனால் நமக்கு ஒன்றும் புரியலை இந்த மண்டல ஏற மாட்டேங்குது என்னமோ உருப்படியாக பண்ணுங்க பண்ணுங்கன்னு நல்லபடியாக செஞ்சு தமிழுக்காஜி ஏதாவது ஒன்றால் அது செய்யுங்க சரியே இந்த ஆயிரமாவது நாளில் நீங்கள் நம்ம நேர்களுக்கு என்ன ஒரு செய்தி சொல்ல விரும்ப முடிய சொல்லுங்கள் சுருக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம் முதல்ல நற்றினைக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றியை நம்ம சொல்லிக்கிறோம்டா ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஊக்குவிப்பு இருக்கிறதுனால இன்னும் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வருது அதனால் வாழ்த்து சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் அடுத்ததாக தொடர்ந்து நற்றினை நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இதில் பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதாவது மாற்றி செய்யலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதோட இன்னும் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கொடுக்கறதுக்கு யார் இன்னும் நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து இதில் நிகழ்ச்சிகளெலாம் கொடுக்கலாம் என்ன இதில் பண்ணுறதுக்கு எந்த விதமான அதாவது பணமெல்லாம் கொடுத்துருமோ பண்ணுற மாதிரி இல்லை இது வந்து ஒரு சமூக சேவையத்தையும் அதை பண்ணிக்கிட்டுருப்பான் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆர்வமுள்ள நபர்கள் யாராக இருந்தாலும் இதில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு செய்யலாம் செய்திகள் வாசிக்கிறதுக்கு ஆர்வமலர்கள் செய்தி வாசிக்கலாம் இன்னும் ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம் அதனால் தமிழ் மக்களுக்கு உலகத்தமிழ் உள்ளங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தாராளமாக அதில் செய்யலாம் அதற்கு எல்லோரும் முன் அதுதான்டா இந்த நான் நேரத்தில் நம்ம எல்லாேருக்கும் சொல்லிக்கிறது சரிப்பாமா நீங்கள் விட்டால் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே இருப்பீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் கிளம்புறேன் வரட்டா சரிப்பா பார்த்து பார்த்துடா போயிட்டு வா சரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கலாம்ல ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறேன் என்ன வர வரம்பா சோம்பேறி ஆட்டியலே முன்னாடி வந்து ஆறுறோம் இல்லை அக்கறை இல்லை ஏன்னா என்னாச்சு உங்களுக்கு சோந்து வைத்தியலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா இப்போ என்னென்னா தினந்தோறு வந்து பதிவுகளை எடுத்து அந்த நம்ம இணையதளத்தில் அதை அப்லோட் பண்ணுறது இந்தமாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்குது அதனால் கொஞ்சம் நேரமின்மையும் ஒரு காரணமாக இருக்குது இருந்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடிய சீக்கிரம் நம்மளும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணுவோம் சசிபாமா இந்த நற்றினை என்னைக்கு மாவா ஆரம்பிச்சது என்னடா இது ஒரு கேள்வியடா இன்னைலேருந்து ஆயிரம் நாள் பின்னாடி போனோம்னா அன்னைக்குதான் ஆரம்பிச்சது ஆமாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறோம்னு நினைப்போ அது எங்களுக்கு தெரியாதாக்கோ எந்த தேதியில் ஆரம்பிச்சது அதை சொல்லுங்க மாமா ஓ அதை கேட்குறியா அது ரெண்டாயிரத்தி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதியா அதாவது இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பிச்சது ஆடா பரவாயில்லையே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுனா இப்போ மூணு வருஷம் ஆகுதா அடா மாடா அப்போ ஒன்று செய்யலாமே அந்த மே மாதம் இருபத்தி மூணாம் தேதியாக நீங்கள் மறுபடியும் அந்த விழாவை கொண்டாடுற மாதிரி வச்சுக்கலாம்ல ஆமாடா இது உங்களோட ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது சரி பார்ப்போம் நம்ம நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்போம் எல்லாரும் சரினு ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த தேதியில் கூட வச்சுக்கலாம் பார்ப்போம் இதுவும் நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது பாருங்க பாருங்க ரொம்ப யோசிக்காதீ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால ஏன் ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால கொஞ்சமாக யோசிச்சுட்டு ஏதாவது பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள் சரிடா சரிடா கோச்சுக்காதடா என்ன நம்ம பேரும்னா தள்ளி போடுறோம் என்னமோ சூழ்நிலைகள் எப்படி ஆகி போகுது ஆ ஆமாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சூழ்நிலையை எதையும் சொல்லிக்கிட்டுருமையே சரி சரி பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்கள் பண்ணிக்கினு நல்லபடியாக பண்ணுங்கள் சரி வர்றேன்மாம்மா ரொம்ப நேராக போயிட்டு வரவா சரிப்பா பார்த்து பார்த்துரான் போயிட்டு சரி இருங்க பாரு